மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு முப்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு வரைக்கும் கடுமையா பல நாடுகளுக்கு இடையே நடந்த போர் இது நம்ம எல்லோருக்கும் தெரியும் இந்த இரண்டாம் உலக போர் அப்படின்னாலே நம்மளோட நினைவுக்கு வர்றது மூணு விஷயங்கள் முதல்ல வர்றது அடால்ஃப் ஹிட்லர் இவரோட அதிகார மயக்கம் அதிகார துஷ்பிரயோகம் உலக நாடுகளை தன்னோட ஆட்சிக்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வெறிதான் உலகப் போர் தொடங்க காரணமா அமைஞ்சது அடுத்தது ரெண்டாவதா இந்த போர்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி அமெரிக்காவோட அப்படிங்கிற துறைமுகத்தை ஜப்பான் போர் விமானங்கள் குண்டு வச்சு தகர்த்தது அடுத்து மூணாவதா மனித சமுதாயமே மனித சமூகத்தையே அப்படியே சொல்லணும் ஏன்னா மனித சமூகத்தையே உரைய வச்ச ஒரு சம்பவம் அது என்ன அப்படின்னா ஜப்பான் நாட்டோட நாகசாஹி அப்புறம் ஹீரோ இந்த ரெண்டு நகரத்துல அமெரிக்கா மேற்கொண்ட அணு குண்டுவெடிப்பு இதனால பல லட்சம் மக்கள் இன்னைக்கு வரைக்குமே ஜப்பான் நாட்டில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க முடியாத ஒரு உண்மை இந்த இரண்டாம் உலக போரை பத்தி நான் ஏன் இன்னைக்கு பேசுறேன் அப்படின்னா அதுக்கு சம்பந்தம் இருக்கு அதோட ஆகஸ்ட் இருபத்தி ஒண்ணுக்கும் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க அஞ்சல் தலையும் இதுக்கும் கூட இதோட சம்பந்தம் இருக்கு அத ஒவன்னா ஜப்பான் நாடு இரண்டாம் குண்டு தகர்த்த அப்படிங்கிற துரைமுகம் வச்சு இந்த தீவு தான் நம்மளோட இன்னைக்கான அஞ்சல் தலை கதைக்களம் கடல்ல இருக்கிற ஒரு தீவு இது அமெரிக்கா ஆசியா கண்டத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு தீவு அமெரிக்கால இருந்து நாலாயிரம் கிலோமீட்டர் தூரமும் ஜப்பான்ல இருந்து ஆறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்கிற தீவு தான் ஹவாய் ஹவாய் தீவு ஆக்சுவலா மன்னராட்சியில இருந்த தீவு இந்த தீவை ஆக்கிரமிக்க பிரான்ஸ் நாடும் இங்கிலாந்து நாடும் போட்டி போட்டுக்கிட்டு சண்டையிட்டு இருந்தாங்க இந்த சண்டை நடந்துட்டு இருந்த சமயத்துல ஹவாய் தீவோட ராஜா அமெரிக்காவோட உதவிய கேட்டார் உதவிக்கு வந்த அமெரிக்கா ஹவாய் தீவை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல பணம் கொடுத்து வாங்கினதோட மட்டுமல்லாம அமெரிக்காவோட ஒரு இராணுவ தளவாகவும் அதை மாத்தினாங்க அங்க நடந்துட்டு இருந்த மன்னராட்சியை கலைச்சிட்டு ஹவாய் தீவை ஒரு குடியரசு நாடா ஆயிரத்தி அறிவிச்சாங்க அமெரிக்காவோட கண்ட்ரோல இருந்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் வருஷம் அமெரிக்காவோட பாராளுமன்றத்தில் அப்பா அமெரிக்க அதிபராக இருந்த ஐஸ்னோவர் ஹவாய் தீவை அமெரிக்காவோட ஐம்பதாவது மாகாணமாக அறிவிச்சார் ஹவாய் தீவு அமெரிக்காவோட ஐம்பதாவது மாகாணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல அறிவிக்கப்பட்ட தினம்தான் அமெரிக்க மாகாணங்கள்லயே இருக்கிற ஒரே தீவு மாகாணம் ஹவாய் இந்த ஹவாய் தீவோட மாகாணமா அறிவிச்ச தினத்த அமெரிக்க அஞ்சல் துறை ஏழு சென்ட் மதிப்புள்ள அஞ்சல் தலைய வெளியிட்டு சிறப்பிச்சாங்க இந்த அஞ்சல் தலையை நாம அமெரிக்க மாகாணங்கள் அதாவது அமெரிக்கன் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் மன்னர்கள் அதாவது கிங்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் மேப் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நட்சத்திரம் அதாவது ஸ்டார் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்புலையும் பூமாலை அதாவது கார்லாண்ட் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம சேகரிக்கலாம் நாளை மற்றும் ஒரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்